வணக்கம் மே 28 எட்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவகோட்டி கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சித்ரகுட அருவி சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ளது இரண்டு பிரெஷர் குக்கரை கண்டுபிடித்தவர் டேனிஸ் பாபின் என்பவர் ஆவார் மூன்று ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று வுக்காய் அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இரண்டு இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது மூன்று இந்தியா ரஷ்யா இரண்டு நாடுகள் கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட சூப்பர்சோனிக் ஏவுகணையின் பெயர் என்ன மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்